பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு காரணமாக குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட திட்டத்தின் கீழ் இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாஷிங்டனில் சென்ட் ஹெலன்ஸ் எரிமலை தீக்கியதில் ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னலிங்கம் பகீரதன்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 தொலை நோக்கி எடுத்து அனுப்பிய புகைப்படத்திலிருந்து புளுட்டோவுக்கு மேலும் இரண்டு சந்திரன்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆண்டு உமர் கயாம் பாரசீக கவிஞர் மற்றும் கணித கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயன் பிளமிங்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏ மருதழகன் மலேசிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு குஸ்டாவ் மாலர், ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாரிஸ் டேட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி தி சம்பந்தன் மலேசிய அரசியல்வாதி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 நாளை சந்திப்போம் நேயர்களே